ஸ்ரீகுருபியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நம் தர்மசாஸ்திரத்திலிருந்து நாம் செய்யவேண்டியதான பித்திருக்கர்மாக்களை பார்த்து நிறுவோம் ஒரு வருடத்தில் நாம் நம்முடைய பித்திருக்களையை உத்தேசித்து தொண்ணூற்றி ஆறு கட்டாயம் செய்தே ஆகணும் அதற்கு ஷண்ணவதி தர்ப்பண முறை என்று பெயர் இந்த தொண்ணூற்றி ஆறு ஸ்ராத்தங்களையும் நாம் செய்தன்னு இதை கட்டாயம் செய்யணும் என்று தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது இந்த தொண்ணூற்றி ஆறு இல்லாமல் நாம் வருடா வருடம் செய்யக்கூடியதான பிரத்யாப்திக ஸ்ராத்தம் மகாலய பட்சத்தில் செய்யக்கூடியதான சக்கரன் மகாலயம் கிரகண புண்ணிய காலத்தில் செய்ய வேண்டியதான தர்ப்பணம் இவைகள்லாம் தொண்ணூற்றி ஆறு இல்லாமல் வரக்கூடியவை இந்த தொண்ணூற்றி ஆறு ஸ்ராத்தங்களையும் செய்ய வேண்டிய முறைதான் சண்ணவதி தர்ப்பணம் என்று நாம் விவகாரத்தில் வச்சுருக்கோம் இது விஷயமாக தர்மசாஸ்திரம் தகப்பனார் எப்போ காலம் ஆறாரோ அதிலிருந்து நமக்கு இந்த ஷண்ணவதி தர்ப்பணங்களில் அதிகாரம் வருது தகப்பனார் இருக்கிற வரையிலும் நமக்கு இந்த ஷண்ணவதி தர்ப்பணங்களில் அதிகாரம் இல்லை எந்த ஒரு பித்திருக்கர்மாக்களிலுமே நேரடியாக நமக்கு அதிகாரம் என்பது சில இடங்களிலே தான் வருது நாம் முன்னரே பார்த்த மாதிரி அக்னிஹோத்திரம் செய்யக்கூடியவர்கள் செய்ய வேண்டியதான ஸ்ரௌத கர்மாக்களிலும் நம் குழந்தைகளுக்கு நாம் செய்யக்கூடியதான கர்மாக்கள் அதாவது கர்ப்பாதானம் முதற் உபநயனம் கல்யாணம் இதுபோன்ற கர்மாக்களிலே செய்யக்கூடியதான நாந்தீஸ்ராத்திலும் தான் நமக்கு நேரடியாக அதிகாரம் கொடுத்துருக்கா மற்ற எந்த இடங்களிலும் நேரடியாக பிதற்களை உத்தேசித்து அதிகாரம் என்பது கொடுக்கல சில இடங்களில் மாத்திரம் நாம் செய்ய வேண்டி எங்கன்னா இப்போ ஆண் வாரிசு இல்லாத ஒருவர் இருக்கார் பெண் குழந்தைகள் தான் இருக்கவருக்கு ஆண்வாரிசு இல்லைன்னா அவருக்கு புத்திரன்னு யார் வருவா அப்படின்னா தௌஹித்ரன் வருவன் அதாவது பெண் வயிற்று பேரன் அவனுக்கு தௌஹித்ரன் என்று பெயர் தௌஹித்ரஹா அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அந்த தௌஹித்ரன் மாதாமகனுக்கு கட்டாயம் செய்தே ஆகணும் எப்போ ஆண்வாரிசு இல்லையோ அப்போ தௌஹித்ரன் தான் புத்திரனாக சொல்லப்பட்டிருக்கு தௌஹித்ரன் இருந்தால் அவன்தான் முதல்ல கர்த்தா ஆண் வாரிசு இல்லாதவருக்கு அந்த தௌஹித்ரனுக்கு தாயார் தகப்பனார் ஜீவிச்சு இருந்தாலும் கூட மாதாமகருக்கு கட்டாயம் செய்தாகணும் மாதாமகர் முதற் கொண்டு பிதற்க பித்திருக்கல்ல அதிகாரம் வருது அந்த பையனுக்கு இதுபோல சில இடங்களிலே வரும் ஸ்வீகாரம் வந்திருக்கான் ஒரு பையன் ஒரு கோத்திரத்திலிருந்து இன்னொரு கோத்திரத்திற்கு ஸ்வீகாரம் வாங்கி அங்கே தகப்பனார் ஜீவிச்சிருந்தாலும் கூட ஸ்வீகாரம் வந்த இடத்திலே உள்ளவர்தான் இவனுக்கு தகப்பனார் அவர் அவருக்கு கட்டாயம் இவன் இவன்தான் பையன் அங்கே நேரடியாக பிதர்களுக்கு இவனுக்கு அதிகாரம் வருது இவனை பிறப்பிச்ச தகப்பனார் ஜீவிச்சிருந்தாலும் இவர்தான் தகப்பனார் அவருக்கு ஜனக்கப்பிதா என்று பெயர் அதே போல தகப்பனார் சந்நியாசம் வாங்கின்றார் வாங்கி கொண்டு அடுத்த ஆசிரமத்துக்கு போயிட்டார் அப்படின்னா தகப்பனார் செய்துன்றிருந்த ஸ்ராத்தத்தை பையன் கட்டாயம் செய்யணும் தகப்பனார் சன்னியாசியாக போயிட்டார் அவரோடு முடிஞ்சு போச்சுன்னு ஆகாது அவர் எந்த பித்திருக்களுக்கு செய்திருந்தாரோ அந்த ஸ்ராத்தத்தை பையன் தொடர்ந்து செய்யணும் தகப்பனார் சன்னியாசியாக ஜீவிச்சு இருந்தாலும் கூட அதே போல தகப்பனார் ஸ்ராத்தம் செய்வதற்கு அதிகாரம் இல்லாமல் போயிட்டார் அதாவது வார்த்தக்கியம் வந்துட்டது ரொம்ப வயசாகி எடுத்து படுத்த படுக்கையாக போயிட்டார் பிரஜை இல்லாமல் இருக்கார் எழுந்து உட்கார்ந்து சிராதம் செய்யக்கூடிய நிலையில் இல்லை அல்லது நம் கோத்திரத்திலே இல்லாத அளவுக்கு அவருக்கு ஏதோ சில சம்பவிச்சுட்டது அப்படின்னா அப்போ தகப்பனார் செய்துன்றிருந்த ஸ்ராத்தங்களே பையன் செய்யணும் அவர் உடம்பு முடியாமல் படுத்து கொண்டிருக்கார் இல்லாமல் இருந்தால் அவர் இருக்கிற வரையிலும் சிராதம் கிடையாதுன்னு இருக்கக்கூடாது அவர் எந்த பித்தர்களுக்கு செய்து இருந்தாரோ அதை பையன் பொறுப்பெடுத்து கொண்டு செய்யணும் அந்த இடத்துல தகப்பனார் ஜீவிச்சிருந்தாலும் கூட ஸ்ராத்திலே அதிகாரம் வரும் இது போன்ற இடங்களிலே பித்திருக்களுக்கு நேரடியாக நாம் செய்ய வேண்டி வரும் அப்படி சில இடங்கள்லே மாத்திரம் தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது ஆனால் இந்த ஷண்ணவதி தர்ப்பணங்களிலே எப்போ அதிகாரம் வருதுன்னா பிரமீத பித்திருக்கொரியாது தரிசாப்திக மகாலயான் ஜனநியாமப்பி ஜீவந்தியாம் ஏஷதர்ம சனாதனஹா என்று காண்பிக்கிறது பிரமீத பித்திருக்கா அப்படின்னா தகப்பனார் காலமாகி அவருக்கு சம்ஸ்காரங்களெல்லாம் சரியாக நடந்து சப்பிண்டீக்கரணம் என்கிற ஸ்ராத்தம் ஆயிட்டதானால் அதிலிருந்து அவருக்கு இந்த ஷண்ணவதி தர்ப்பணங்களில் அதிகாரம் வருது தகப்பனார்தான் காலமாயிருக்கார் தாயார் இருக்காள் அப்படின்னாலும் கூட ஷண்ணவதி தர்ப்பணங்களே அதிகாரம் வந்துடும் ஜனன்யாமப்பி ஜீவந்தியாம் என்று காண்பிக்கிறது தாயார் ஜீவிச்சிருக்காள் தகப்பனார் மாத்திரம் காலமாயிட்டார் அப்படின்னா தரிசஸ்ராத்தம் முதற்கொண்டு அதாவது அமாவாசையை முதற் கொண்டு மகாலய ஸ்ராத்தங்கள் அனைத்து ஸ்ராத்தங்களிலும் அதிகாரம் வருது இந்த ஷண்ணவதி தர்ப்பணங்கள் நித்யம் என்று சொல்லப்படுறது நித்யம் அப்படின்னா கட்டாயம் செய்தே ஆகனும் என்று காண்பிக்கிறது நித்யம் சதா யாவதாயு ந கதாச்சி அதிக்கமேத் யுத்தியுதாதிக்கிரமே தோஷஹா ஸ்ருதேரத் தியாகச்சோதனாத் என்று காண்பிக்கிறது அதாவது நித்யம் என்று உன்னை தர் வேதம் தர்மசாஸ்திரங்கள் காண்பித்தால் அதை கட்டாயம் செய்தே ஆகணும் அப்படின்னு அர்த்தம் அதை செய்யாவிடில் பாபம் உண்டு அதை செய்யாமல் நாம் வேற எதை செய்தாலும் பலன் வராது அல்லது குறைச்சலான பலன்தான் கிடைக்கும் முழுமையான பலன் கிடைக்காது நித்தியம் அப்படின்னா பலாசுதேர் வீப் என்று காண்பிக்கிறது அதாவது ஒரு கர்மாவை கட்டாயம் செய் என்று காண்பிக்கும் அதற்கு பலன் சொல்லாது அப்படி சொல்லியிருந்தால் அதற்கு நித்யம்னு பெயர் வீப்சையா சொல்லியிருக்கும் வீப்ஷான்னா அஹரஹ சந்தியாமு பா காண்பிக்கிறது அஹரஹா என்றால் தினமும் தினமும் அப்படின்னு அர்த்தம் அப்படி இரந் தடவை சொல்வதற்கு வீப்ஷா என்று பெயர் அப்படி இரண்டு தடவை எங்கெல்லாம் சொல்லியிருக்கோ அதற்கெல்லாம் நித்தியம் என்று பெயர் அதை கட்டாயம் செய்தே ஆகணும் அப்படின்னு அர்த்தம் எங்க இது சொல்லி இருக்கோ அதை நாம் மீறவே கூடாது ஆயுஷ்காலம் முடிய கட்டாயம் செய்தே ஆகணும் ந கதாச்சித் அத்திக்ரமேத் அதை அந்த வார்த்தையை நாம் எப்பொழுதும் மீறக்கூடாது அப்படியே செய்யணும் எதையெல்லாம் நித்தியம்னு காண்பிச்சிருக்கோ அதை அனைத்தும் செய்யணும் இத்தியுக்தாதிக்கிரமே தோஷகா அப்படி சொல்லி இருந்து இருக்கிறதுன்னு தெரிஞ்சும் கூட ஒருவன் அதை மீறினால் தோஷம் உண்டாகும் அதாவது பாபம் உண்டாகும் அந்த பாபம் என்னாகும்னா ஆயுசை குறைச்சிடும் வியாதியை கொடுக்கும் ஸ்ருத்தேரத்தியாக சோதனாத் அந்த வியாதி வந்ததற்கு என்ன காரணம் அப்படின்னா உடம்பு அனாரோக்கியம் காரணம்னு நினைப்போம் நாம் செய்ய வேண்டியதான நித்திய கர்மாக்களை விட்டதுதான் காரணம் அல்பாயுசாக போயிட்டார்னா அவன் செய்ய வேண்டியதான காரியங்கள் பலதை விட்டதுதான் காரணம் என்று ஆகும் வேதம் ஒன்று சொல்லி அதை மீறியதால இந்த பாபம் வருது என்று தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது இந்த சண்ணவதி தர்ப்பண முறைகளை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்